பதிமூனாம் அதிகாரம் நாலாம் சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தான் சரியாவின் ராஜா இசவேலை ஒடுக்குகிறது அவர்கள் ஒடுங்கி போகிறதை பார்த்து கர்த்தர் அவனுக்கு சேவை கொடுத்தார் சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தான் சிரியாவின் ராஜா இசரவேலை ஒடுக்குகிறதுனால் அவர்கள் ஒடுங்கி போகிறதை கத்தர் பார்த்து அவனுக்கு செவி கொடுத்தார் யோவா காஸ் யோவா காசுனா என்ன அர்த்தம் தெரியுமா எகோவா பிடித்திருக்கிறார் அர்த்தம் யோவாக பிடித்திருக்கிறார் கத்தர் வந்து ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்தோடு பிடிச்சு வச்சிருக்கிறார் நம்ம ஒவ்வொருவரையுமே கத்துற ஒரு நோக்கத்தோடு தான் பிடிச்சிருக்கிற பிலிப்பியர் மூணாம் அதிகாரம் என்று எண்ணாமல் கிறிஸ்துவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் ஆசையாய் தொடருகிறேன் எதற்காக நான் பிடித்துக் அதை பிடித்துக் ஆசையாய் தொடருகிறேன் அப்ப நாம கர்த்தர் நம்ம ஏதோ ஒரு நோக்கத்தோடு பிடிச்சிருக்கிறார் எங்கேயோ போய்கிட்டு இருந்தோம் எங்கேயோ இருந்தோம் கத்தோடைய கரம் நம்ம பிடித்திருக்கிறார் அது எதுக்கு பிடிச்சாரு அதை நாம் பிடிச்சிக்கணும் எதுக்காக நம்ம பிடிச்சாரோ நாம் அதை பிடிக்கிறதுக்கு ஆசையாக தொடரணும் யோவாகாஸ் கர்த்தர் பிடித்திருக்கிறார் இந்த யோவாகாசினுடைய காலம் எப்படின்னா போயிட்டான்றிசைகளின் குமாரியின் கையிலும் ஒப்பு கத்தர் தன் ஒப்பு கொடுத்துட்டாரு பிடிய விடுறாரு அப்படிங்கறதுக்கு கத்தர் தன் பிடிய விட்டதுனாலதான் நம்ம இப்ப போய் இன்னொருத்தர் வல்லமையில அகப்பட்டுட்டோம் ஒப்புக் கொடுத்துட்டாரு அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சு மூணாம் வசனத்துல அவனை ஒப்பு கொடுத்தார் கர்த்தருக்கு இஸ்ரேலின் மேல் கோபம் உண்டு அவர்களை சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலின் கையிலும் கையிலும் அந்நாட்களில் எல்லாம் ஒப்பு கொடுத்தார் ஒப்பு கொடுத்தல் நாம எதுக்கு பிடிச்சாரோ அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றலன்னா வேறால் நம்மளை நிச்சயவான் பிடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்குறாரு அதனால பிசாசு பிடிச்சிருச்சு சொல்றாங்க பாத்தீங்களா பொல்லாத ஆவி பிடிச்சிருச்சு காத்து பிடிச்சிருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் பிரார்த்தித்த இன்னொரு ஆள் அடிக்கடி நான் சொல்லுவேன பிரார்த்தித்த இன்னொரு ஆள் யாரு யாரு நெகேமியா ஒன்று கடைசி ஆண்டவரு அடியானின் உடனே பதில் கொடுப்பார் பிரார்த்தனை என்னன்னா நாளைக்கல்ல அவனுடைய ஒரே வேண்டுதல் என்னது இன்று அதான் அவனுடைய மெயின் நீங்க இந்த பிரார்த்தனைகளை பற்றி நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா யோவகாஸ் பிரார்த்தித்தான் மோச பிரார்த்தித்தான் நெகேமியா பிரார்த்தித்தான் இந்த மூணுமே உடனடி பதிலை கொண்டு வர்றது அதிரடிதான் உடனே அவன் சொல்றான் இன்றைக்கு நீர் செய்யணும் உடனே என்ன நடந்துச்சு அன்னைக்கு ராஜா அவனுக்கு பெர்மிட் கொடுத்துட்டான் மோசி கெஞ்சி பிரார்த்தித்தான் உடனே பதில் கிடச்சிருச்சு இங்கேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா யோககாஸ் பிரார்த்தித்தான் உடனே கத்தர் பார்த்து இறங்கிட்டார் அதனால் நம்முடைய ஜபத்திலையே ஒரு துரிதமான ஒரு ஜபம் பிரார்த்தித்தல் நல்ல நம்ம பிரார்த்தனை பண்ணால் ஆண்டவர் நமக்கு ஜபத்தினுடைய ஒரு வார்த்தை தான் அதுவும் அதுலேயே இன்னும் கொஞ்சம் மனங்கசந்து அழுது ஒரு சிலர்லாம் இந்த அப்ளிகேஷன் போடு வாங்க அதை வாசித்த உடனே வேலை கொடுத்துடலான்னு யோசிப்பான் அவங்களுடைய மனசு அந்த துக்கம் சூழ்நிலையை இதெல்லாம் ரொம்ப அழகாக வர்ணிச்சிருப்பாங்க அதை கேட்டவொடனே பாவம் வேலை கொடுத்துடலாமா அதே போல நம்முடைய ஜபங்கிறது இப்போ பிரார்த்தித்தல்ங்கிறது ஆண்டவரை நோக்கி யோககாஸ் தப்பு பண்ணிட்டான் கத்தர் அவனை பிடிச்சிருந்தாரு அந்த பிடித்த நோக்கத்தை மறந்ததுனால சத்துரு அவனை பிடிச்சிட்டான் இப்போ தேவ வந்து கெஞ்சி பிரார்த்தித்த பொழுது கத்தரை அவனுடைய விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்து அவன் ஒடுங்கி போகிறதை பார்த்து கத்திர அவனுக்கு செவி கொடுத்தார் ஜோமில்லாமா கொஞ்ச நேரம் நம்ம எல்லோரும் இப்போ கொஞ்ச நேரம் யோகாஹாசுடைய ஜெபத்தை ஏறெடுக்கலாம் கத்தாவே நீ என்னை எதற்காக பிடிச்சிடுவான் அந்த நோக்கத்தை நான் மறந்துட்டேன் நான் அடுத்த ரூட்டில் போய்கிட்டு நீர் பிடிச்ச பாதையில் போகாமல் இப்போ என்னைய வேற வல்லமைகள் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது கடன் பிரச்சன துக்கம் பொல்லாத வல்லமை வியாதி மனக்குழப்பங்கள் இவைகள்லாம் என்னையை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது ஆனால் ஒரு காலத்தில் நீர் என்னையே பிடிச்சிருந்தேரு ஆனால் நான் உண்மை பிடிக்காதனால இப்போ என்ன நடக்குது ஆண்டவரே நான் இப்போ ரொம்ப ஒடுங்கி போகிறேன் நீங்கள் நல்ல ஜபிச்சிங்கன்னா சரியான ஒரு ஜபம் உடனே பதில் கிடக்கும் கத்துற ஒரு ரட்சகனை அடுத்த வசனம்னு சொல்லுது ஒரு ரட்சகனை அனுப்பி அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆக்கினார் அசே கர்த்தர் ஒரு ரஷகனை கொடுத்ததினால் அவர்கள் சீரியருடைய கையின் கீழிருந்து நீங்கள் ஆனார்கள் அவன் யாருன்னே சொல்லல கர்த்தர் ஒரு பதிலை கொடுக்கிறார் சரியான அர்த்தம் நமக்கு இன்னைக்கு ஒரு பதில் உண்டாகணும் ஒரு மனுஷன் மூலமாகவோ இல்ல தேவனையின் நேரடியாகவோ இல்லாவிட்டா அபிஷேகத்தின் மூலமாகவோ இல்லாவிட்ட வார்த்தையின் மூலமாகவோ இல்லாவிட்டால் ஒரு ஆளை எழுப்பியோ ஏதாவது ஒரு விதத்துல ஒரு காரியத்தை செய்யணும் சிறைச்சாலையில் இருந்து கொண்டு வரதுக்கு பார்வோன்னு சொல்லி இருக்கிறது ஒரு ஆளை அனுப்பினார் ஜனத்தின் அதிபதி ஆள் அனுப்பி அவனை விடுவிக்க சொன்னார் ஆள் அனுப்புவார் ஏதாவது ஒரு சாதகமான ஒரு ஆளை நமக்கு அனுப்புவார் நூத்தி அஞ்சாம் சங்கீதம் ராஜா ஆள் இருபது ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்ட இழுக்க சொன்னான் ஜனங்களின் அதிபதி இப்போ நம்ம ஜபத்தை கேட்டு பிரார்த்தனைய கேட்டு கத்திர ஒரு ரட்சகனை யோவாகாசுக்காக அனுப்பினது போல நமக்கு ஒரு தூதனை அனுப்பணும் படத்துல இருந்து ஒரு வார்த்தை அனுப்பணும் படத்துல ஒரு அபிஷேகத்தை அனுப்பணும் இல்ல ஒரு மனுஷனை கத்திர எழுப்பி தரணும் ஏதாவது ஒரு விதத்துல நம்முடைய ஜனங்களுடைய நம்முடைய ஊழியங்களுடைய தேவைகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் பரிகரிக்கப்படணும் கத்தனை யோவாஹாசை போல பிரார்த்திக்க அப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனை இந்த கால வேலையில கத்திரம் நிரப்ப முடியாது எங்களுக்குள்ள வரட்டும் அந்த ஒரு யோவாஹாஸ் கதாவே நீர் பிடித்திருக்கிறீர் கதாவே அனுப்பி விடுவித்தீரே சுவாமி ஜபத்துக்கு பிரார்த்தனைக்கு செவி கொடுத்தீர் எவளுடைய ஜபங்களுக்கு நீர் செவி கொடுக்கணுமே தெப கிருப கிருப கிருப கிருப கிருப நீர் அவ மறுபடி அதை பிடித்து நிறைவேற்ற ஐயோமான கத கதமான ஒரு ரட்சகனை அனுப்பினது போல கத்தா ஒரு தூதனை அனுப்ப குமாரனை அனுப்ப அனுப்ப வல்லமை அனுப்ப மனிதனை கத்திரி நமனே சமம் துணமா கதிரி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 do do do do do do do do do diara baliari de baliari sira bala bala bali bali bali bali bali bali ankara bana ga shara bana ga dela prarthane navi arangata gatave haleluya odingi pogra naatkalle jabikana bega tave roi roi roi aa மேலாம் கத்தருடைய பிடி தளர்ந்து இருக்கிறதோ அப்படின்னா கத்திர அதை மாற்றி மறுபடியும் அவருடைய பிடித்திருக்கிறீர்கள் விலகாத தேவ இருகட்டுங்க குடும்பங்கள் ஒடுங்கி போய் கொண்டிருக்கிற நம்முடைய ஜனங்கள் இவர்களுக்கெல்லாம் கத்திர நாட்கள் இறங்க வேண்டும் புதிய எப்பத்திலும் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போகிறது இல்லை எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை ஆனால் இப்போ நம்ம வாசித்த அந்த பகுதி ராஜாக்கள் பகுதியில் அவங்கள் ஒடுங்கி போனார்கள் அதனால் நமக்கு இந்த நாட்களில் ஒடுங்கி போகிற தன்மை வரக்கூடாது எப்பக்கத்தில் நிற்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை அப்போ நம்ம ஒடுங்கி போகிறது பிசாசனுடைய ஒரு திட்டம் ஆனால் தேவனுடைய திட்டம் நம்ம ஒடுங்கி போகிறது இல்லைங்கிறது அதனால் இந்த நாட்களில் நம்முடைய ஜனங்களில் யாரெல்லாம் ஒடுங்கி போய் கொண்டு இருக்கிறார்களோ நாம் ஜெபிக்கணும் ரெண்டு குருந்தியர் நாலு எட்டு அதனால் நாம் ஒடுங்கி போகாமல் இருக்கணும் பிசாசு நம்மளை எப்படியாவது ஒடுங்கி போகிறதுக்கு ட்ரை பண்ணுவான் அப்படியே உடஞ்சுன்னு ஒருங்கி ஒன்றும் இல்லாமல் ட்ரை பண்ணுவான் அவனை போக்கு இல்லாமல் ஆக்கிறது அது அவனுடைய வார்த்தை எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் அவனை அப்படியே ஓடிக்கிறது ஒன்றுமில்லாமல் ஆக்கணும் ராஜாக்கள்கிட்ட புத்தகத்தில் அவங்க ஒடுங்கி போனார்கள் ஆனா கத்திர செஞ்சாரு அந்த ஒடுங்கி போகிறதை பார்த்து அவனுக்கு செவி கொடுத்தார் அதனால இந்த விசுவாச பாதையில இந்த பரிசுத்த பாதையில இந்த மகிமையான ஊழியத்தில் யாரெல்லாம் ஒடுங்கி போய் கொண்டிருக்கிறார்களோ கத்தர் அவர்களுக்கு இறங்கி செவி கொடுத்து அந்த ஒடுக்கத்திலிருந்து கத்தர் அவர்கள் வெளியே கொண்டு வர முடியாது ஆண்டவரு ஒடுங்கி போகிற நிலவரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஊழியர்கள் விசுவாசிகள் தேவண்டிய பிள்ளைகளுக்கா செபிக்கிறோம் பக்கத்தில் இருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போகிறது இல்லை என்னென்ன ஜனத்தை ஒடுக்கொண்டிருக்கிறான் ஒடுங்கி போகிற ஜனங்களுக்காக ஜபிக்கிறோம் ஒடுங்கி போய் கொண்டிருக்கிற ஊழியர்களுக்காக ஜபிக்கிறோம் ஒடுங்கி போய் கொண்டிருக்கிற குடும்பங்களுக்காய் ஜபிக்கிறோம் ஓடுங்க ஒடுங்கி போய் கொண்டிருக்கிற தொழில்களுக்காய் ஜபிக்கிறோம் இங்கு போய் கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு கத்தர்க்கார்த்தை நீட்டு முடியா ஸ்தோத்ரம் அண்ணுவா தோதுரா ஆஹ் நம்ம விசுவாசிகள் ஊழியர்கள் கத்துற ஒரு பகுத்தறிவின் ஆவியை தரணும் டிசனிங் ஸ்பிரிட் பகுத்து அறிதல் அது நன்மையாக தீமையாக இது சரியாக தவறா இந்த பழக்கம் சரியாக நல்லதா கெட்டதா இதில் பழம் செலவழிக்கலாமா செலவழிக்கக்கூடாதா இதை என்ன பண்ணணும் நம்ம இந்த இடத்துல என்ன விதத்தில் மூவ் பண்ணணும் அது நமக்கு தெரியணும் அதனால தான் வரங்களில் ஒரு வாரம் ஆவிகளை பகுத்து அறிதல் இந்த ஸ்பிரிட் வந்து ஏவாளுக்கும் இல்லை ஆதாமுக்கும் இல்லை அதனால தான் அவங்களுக்கு புதுசாக இருந்ததுனால இந்த சத்தங்களை பகுத்தெரியதங்களுக்கு என்ன செய்யலை தெரியல அதனால தான் சர்ப்பம் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தா அவ்வப்பாட்டுக்கு நினஞ்சிட்டு இருந்தா இடம் கொடுத்துட்டா இவள் போய் அவன்கிட்ட பேசினா அவனும் நினஞ்சிட்டான் அதுக்கு அப்படியே இடம் கொடுத்துட்டான் இந்த பகுத்து அறிதல் இல்லை இப்போ நம்ம நாக்குக்கு பகுத்தெறிய தன்மை இருக்குது இருக்கா யாதியஸ்தருக்கு இருக்காது மற்றவங்களுக்கு காரம் வச்சா காரங்களாம் புளிப்பு இனிப்பு துவர்ப்பு தித்திப்பு கசப்பு எல்லாமே தெரியும் தெரியுதா அது ஒரு சிலருக்கு தெரியாது இனிப்பும் தெரியாது கசப்பும் தெரியாது ஒரு சிலருக்கு கசப்பாக இருக்கும் வாய் அதனால் சாப்பாடு டேஸ்டே என்ன செய்யாது தெரியாது அதனால தான் அதே போல பேசுகிறதில் கூட இதை பேசலாமா பேசக்கூடாதா அப்படிங்கிறத பகுத்தரியணும் பைபிளில் அப்படி ஒரு வாசனாக இருக்குது என் வாய் ஆகாததை பகுத்தரியாதோ அப்படின்னு என்ன அர்த்தம் நல்ல சாப்பாடை மட்டும் பகுத்தெரியும் மற்ற சாப்பாடை தள்ளி விட்டுருமா அப்படி இல்லை ஆசைங்க என் வாய் ஆகாததை பகுத்தறியாதோ யோபு எந்த அதிகாரம் கடைசி வசனம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு அதிகாரத்தில் கடைசி வசனமாக என் நாவிலே அமம் உண்டோ என் வாய் ஆகாதவை பகுத்தறியாதோ கடைசி வசனம் என் வாய் ஆகாதவை பகுத்தறியாதோ வாய் நாவிலே அக்கிரமம் அப்ப நமக்கு ஒரு பகுத்தறிதல் வேணும் யார் சத்தம் யாருடைய சத்தம் என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி அப்ப நமக்கு யார் பேசுறா இந்த சொப்பனை எப்படி கரெக்டா இந்த தரிசனம் எப்படி இந்த வெளிப்பாடு கரெக்டாக இந்த திருக்கு தரிசனம் கரெக்டாக இப்போ பேசுகிறது ஆண்டவர்தானா இதை நம்ம விளங்கிக்கொள்ளணும் சில நேரங்களில் நமக்கு தடுமாற்றங்கள் வரும் அதே போல் சில காரியங்களில் தலையிடும்போது அது சரியாக தவறான்னு நம்ம உட்காந்து நினச்சிக்கணும் பகுத்து அறியணும் நமக்கு சில புரியாது நம்ம ஜணும் நம்ம ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு பகுத்தறிவின் ஆவி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கஷ்டம் ஆடு மேய்க்கிறவனுக்கு அந்த ஆட்டை குறித்த ஒரு அறிவு இல்லைன்னு சொன்னால் கஷ்டம்தான் முதலாவது அந்த ஆட்டினுடைய மதிப்பு அப்ப தெரிஞ்சா தான் என்ன செய்வான் பொறுப்பா இருப்பான் அந்த ஆட்டோட மதிப்பு தெரிலனா ஆம்பாட்டி விட்டுட்டு எங்கிட்ட சுற்றிட்டு இருப்பான் ஆட்டோட மதிப்பு தெரியும் ரெண்டாவது ஆட்டோட நிலம தெரியணும் உன் ஆன் ஆடுகளின் நிலைமை நன்றாய் அறிந்து கொள் யா ஏசா வந்து யாக்கோப்ப சொல்கிறான் வா நம்ம ரெண்டூரும் போகலாம் வேகமாக போகலாமே ஏன் இங்கே இவ்வளோ ஸ்லோவாக வரணும் அப்படிங்கிறான் உடனே சொல்கிறான் கரவுள் ஆடு இருக்கு அதெல்லாம் நெஞ்சுப்போம் ஒரு நாள் வேகமாக ஓட்டினா எல்லாம் செத்துப்போம் வாசிய முப்பத்தி மூணு ஆ அதற்கும்ப்ட ஒரு நாள் துரிதமா செத்து போவோம் நிலைமையா ஆடை அடிக்கிறதுக்கு மாத்திரமல்ல எதுக்கு அதுக்கு இறைக்கும் அவங்களுடைய நிலவரம் அப்படித்தான் ஒரு ஆடு குட்டி போட்டுருச்சு அப்படின்ன உடனே சரி சரி தள்ளு தள்ளு ஓடு ஓடு அப்படின்னு சொல்ல முடியாது அந்த குட்டியை நிச்சயணும் சுமக்கணும் அதுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும் அப்ப குட்டியை சுமக்க வேண்டிய நேரத்தில் சுமக்கணும் மெதுவா நடத்த வேண்டிய இடத்துல மெதுவா நடத்தணும் தண்ணீர் காட்ட வேண்டிய இடத்துல தண்ணீர் காட்டணும் புள்ளுள்ள இடங்களில் மேய்க்கணும் அந்த ஆடுகளை பற்றி ஒரு சரியான ஒரு நாலேஜ் இருக்கணும் நமக்கு அதே போல் புருஷன் அப்படின்னா புருஷன் யார் அவனுடைய கேரக்டர் என்ன அவனு கிறிஸ்து கிடையாது அவனை கிறிஸ்துவை போல் மாற்றுக்கிறதுக்கு நம்ம பிரயாசப்படுறோம் அவனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது எது தேவையில்லை எது தேவையில்லை அதே பற்றி புருஷன் மனைவியை ஒரு நாலேஜ் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரணும் ஊழியர்கள் ஒவ்வொரு ஊழியர்களையும் அப்படி கொண்டு வரணும் இப்படி நம்ம வந்து கிளியர் பண்ணி கொண்டு வரும்போது தான் இப்போ நம்ம ஒரு இடத்துல ஒரு பையன் வந்து ரொம்ப லோ மார்க் எடுத்துட்டான் நான் அவனை தொலைச்சிடணும்னு வச்சுருந்தேன் அடித்து உறிச்சிடணும் இந்த சண்டே முடித்த உடனே இவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துரு எதையாச்சும் அவங்க பேரண்ட்ஸை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்போ நான் சொன்னேன் என்ன பிள்ளை வளர்த்துருக்க ஒரு உருப்படியே இல்லையே ஒன்றுமே படித்து சரியான மார்க்கே எடுக்கலையே அப்படின்னு உடனே அவங்க சொன்னாங்க பஸ் அவனுடைய கெப்பாசிட்டியே அவ்வளவுதான் இவ்வளவு தான் சின்ன வயசுலேயே அவனுக்கு சில வியாதிகள் வந்து அவனுடைய அந்த கிராஸ்பிங் பவர் இணைஞ்சிருச்சு அந்த மனப்பாடம் பண்ணுற சக்தி இதெல்லாம் அவனுக்கு குறைஞ்சி போச்சு அதனால் படிப்புலேயும் நல்லா இல்லை எவ்வளோ சொல்லிக் கொடுத்தாலும் அவனுக்கு ஏறாது அவனுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ அதனால சரி என்னத்தையோ படிக்கட்டுன்னு நாங்கள் விட்டுருக்கோம் இல்லைனா அவனை அடித்து கொண்டு நாங்களே சரிப்படுத்த முடியாதா அப்படின்னு கேட்டாங்க எனக்கு புரிஞ்சுது இவனுக்கு எவ்வளோ சக்தி அவனை அவ்வளோதான் அவன்கிட்ட போய் நம்ம மெனச முடியாது தென்னைமரத்தில் போய் மாங்காய் வயதிற்பாத்தகம் அதனால் நமக்கு ஒரு பகுத்தறிதல் சில இடத்துல நம்ம புத்தி இல்லாமல் நம்ம நம்ம நானே ரொம்ப இடத்துல வசங்க பேசி மாட்டியிருக்கேன் சில புருஷ மனைவியெலாம் வருவாங்க படக்கம் நம்ம அவசரப்பட்டு எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்டுருவோம் அது நம்ம வந்து ஒரு விசாரிப்புன்னு கேட்டுறோம் அவங்க அப்போ தான் டக்குன்னு கண்ணாக கண்ணிலேருந்து தனியாக ஒடிஞ்சிரும் பிள்ளைகளே இல்லைம்மா ஏண்டா கேட்டோன்னு ஆகிவிடும் சில விதத்தில் பிள்ளைகளை பற்றி கேட்ட உடனே பிள்ளைங்க செத்து போயிருக்கோம் ஒரே அழுது உருண்டுருவாங்க அவங்க கேட்டாங்களேன்னு சில சிஸ்டர்ஸ்கிட்ட நம்ம போய் உங்கள் வீட்டுக்காரர் என்ன வேலை பார்க்குறாருன்னா அழுதுவாங்க ஏன்னா அவர் செத்துருப்பார் நமக்கு நம்ம வந்து நன்மைக்காக விசாரிக்க போகிறோம் சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்போசிட்டாக இருக்கும் திரும்பி நம்ம சாரி சாரி சாரின்னு சொல்லணும் ஏன்னா நமக்கு ஒன்றுமே என்ன செய்யாது அதனால் பகுத்தறியணும் ரொம்ப ஞானமாக அது ஒரு கிஃப்ட்டு அதனால தான் பரிசு தாவியானவர் எதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு முடியாததோ அதெல்லாம் எதா கொடுக்குறாரு அற்புதங்கள் செய்யும் சக்தி வியாதிய சோமாக்குறது பிசாச துரத்துறது இதெல்லாம் மனுஷத்தன்மையில முடியாது விசுவாசம் ஞானத்தை போதிக்கும் வசனம் அறிவு உணர்த்து வசனம் விசுவாசம் பகுத்தறிதல் பிசாச துரத்துறது வியாதிய அப்படி ஒரு ஒன்போது வரம் இருக்காது இந்த ஒம்பது வரமும் ஒரு சாதாரண மனுஷனுக்கு மனுஷத்தன் மேலே முடியாது இதை முடிய வைக்கிறதுக்கு எதா எதா கொடுக்குறாரு அதை எக்ஸ்ட்ரா கிஃப்டாக கொடுக்குறாரு அதில் ஒன்று தான் பகுத்தறிது இது இல்லைன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம் நம்ம பிள்ளைங்க எதுக்காக ஒரு இடத்துல நீங்கள் கூட படிச்சிருப்பீங்க கேட்டிருப்பீங்க ஒரு பையன் எப்போவுமே ஸ்கூலுக்கு ஷூ போட்டு விட்டால் போட மாட்டான் அதை அவனுக்கு வந்து அன்ஈசியாக இருக்கும் இவங்க டெய்லியும் அடிச்சு அடித்து தான் என்ன செய் காலை பிடிச்சு அடித்து போட்டு மாட்டி விட்டு அனுப்பி விடுறது அதே மாதிரி ஒரு நாளையும் அழுதான் உடனே அடித்து மாட்டி விட்டாங்க பையன் போயிட்டான் போனால் கிளாஸில் போய் கொஞ்ச நேரத்தில் பையன் ப்ளூ ஆகி செத்துப்பிட்டான் கிளாஸில் விழுந்தே மயங்கி செத்துட்டான் சூக்கிட்டு வந்து இவனுக்கு என்னெல்லமோ ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் செத்துட்டான் செத்துட்டாங்கிறாங்க கடைசியில் எப்படி பாடி ப்ளூ ஆச்சு அப்படின்னு பார்த்தா ஸூ அந்த போட்ட ஸூக்குள்ளே என்ன இருக்குது ஒரு ஒரு தேழு உள்ளே இருந்திருக்கு இவங்க அதை சுத்தம் பண்ணாமல் நெஞ்சிட்டாங்க இவன் அழுகுறா டெய்லி அதுக்கு அடித்து உள்ளதிக்கு போட்டு வச்சுட்டாங்க அது உள்ள கொட்டி அதுக்கு வெளியே போகிறதுக்கு என்ன கிடையாது கால் வச்சு சாக்ஸ் போட்டு வச்சு இறுக்கி கேட்டோடனே அதுக்கு போக்கு இல்லை அது திருப்பி திருப்பி இவன் என்ன செஞ்சிருச்சே கொட்டி கொட்டி கொட்டி இவனுக்கு வெளியே இவனுக்கு களத்துனா இவங்க அடி ஸ்கூலில் கலத்தினா டீச்சர் அடி ஆனால் வரிய சொல்ல முடியாமல் சேர்த்து போயிட்டான் கொஞ்சம் உஷாராக இருந்தேன்னா அந்த பிள்ளை நெஞ்சிருப்பான் தப்பியிருப்பான் இப்படிலாம் இருக்குது அதனால் நமக்கு சில நேரங்களில் நமக்கு பெரிய பெரிய ஆளுங்களுக்கு கூட டக்குன்னு அந்த பகுத்தறிவு செய்யாது வேலை செய்யாது இது பிசாசா மனுஷனா இந்த ஆலோசனை தேவனிடத்துலேருந்து வந்த ஆலோசனையா மனுஷ ஆலோசனையா இந்த நடத்துதல் யார்ட்டிருந்து வருது யார் பேசுகிறா இல்லை உங்கள் புருஷனே டென்ஷனாகி பேசுகிறாருனா இவர் ஏன் பேசுகிறாரு இவருக்குள்ளே என்ன ஆவி போராடுது சரி இருந்தாலும் டென்ஷனாக இருக்கா நம்ம ஒதுங்கி அமைதியாக இருப்போம் நாமும் போட்டு கர்ன்னு அவர் நூற்றம்பதுன்னா இது இரநூத்தம்பதில் போச்சுன்னா என்ன ஆகிடும் ரோட்டில் அடிபட்டு தான் சாகணும் ரெண்டு பேரும் அதனால் உடனே புரிஞ்சுக்கணும் ஓ இது ஒரு அசுத்த ஆவி இந்த மனுஷனை கலக்குது நம்ம என்ன செய்யணும் ஆ அந்த ஆவி எடுத்து போராடணும் சோத்திரம் பண்ணணும் இன்னைக்கு காலையில் ஒரு பையன் ஃபோன் பண்ணான் பயங்கர டென்ஷன் அவனுக்கு ஒன்றுமே கண்ட்ரோலே கிடைக்கல வெளியூர்லேருந்து பண்ணுறான் என்ன பண்ணனே தெரில நீ இப்போ எங்கே இருக்க நான் வெளியே வந்துட்டேன் அவளை பார்த்தாலே டென்ஷன் ஆகுது சொல்லாமல் கொல்லாமல் அவங்க அம்மா வந்துட்டாங்க அவள் தாய் வந்தது கூட என்ன என்ன செய்யலை இவன் தான் டிக்கெட்லாம் புக் பண்ணி கூப்பிட்டுருக்கா ஒரு வார்த்தை கூட சொல்லலை சரி இப்போ என்ன செய்ய பாருங்கள் என்ன நான் இப்போ கொஞ்சம் நேரம் இப்போ அவளை பார்த்தாலே டென்ஷனாக இருக்குது அதனால் இப்படி வெளியே ரவுண்ட்ஸ் வந்திருக்கேன் போய் நீ சாப்பிட்ணும் நேராக வேலைக்கு ஓடிடணும் இல்லைன்னா என் வீட்டில் இருந்தால் என்ன ஆகிடும் அவள் கத்துகிற கற்று குவாட்டர்ஸ்லாம் கேவலைப்படுத்திடுவா எனக்கு அப்படி சண்டை போட்டு பழக்கம் இல்லை எங்கள் வீட்டில் அதுக்கு வீட்டில் அப்படி ட்ரைனிங் எடுத்துருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அதனால் அவன் அதை டேக்கிள் பண்ண தெரியாமல் எங்கே வெளியே வந்துட்டான் ரோட்டுக்கு வந்துட்டான் காலையில் எதுக்கு சொறனா அவனுக்கு புரிஞ்சிக்குச்சு இவ இவன் கூட கொஞ்சம் சண்டைப்பட்ட காரியம் ஆகாது அதை நம்ம வெளியே வந்துடுவோன்னு நமக்கு வருதா வெளியே தெரியக்கூடாது வெளியே தெரியக்கூடாதுன்னு வீட்டை புட்டிட்டு சண்டையை போட்டு வெளியே ரோடெல்லாம் தெரிஞ்சுப்போம் அதனால் எனக்கும் பகுத்தறிவினாவி வேணும் நம்ம எல்லாருக்குமே பகுத்தறிவினாவி வேணும் அவர்களால் அந்த சூழ்நிலையில் நம்ம செய்கிறது சரியாக இருந்தாலும் அது பின் சந்ததியை கெடுத்துடும் ஜோமனும் கதாவே அந்த பகுத்தறிவின் ஆவி எனக்கு தாரம் சரியான விதத்தில் பகுத்தறி தன்மை எனக்கு தாரம் பேச்சை நடவடிக்கைகளை எல்லாவற்றிலும் பகுத்தறிகிற ஒரு கிருபதாரம் ஊழியத்தில் குடும்பத்துல எல்லா இடத்துல வேலைங்களில் பகுத்தறிவிட்டு செயல்பட கதாவே எனக்கு தாரம் எல்லாரும் ஜோ பண்ணுவோம் பகுத்தறிவுங்கிற கிப்ட எல்லாருக்கும் தாரும் சுவாமி நன்மை தீமை இன்னது என்று பகுத்தறி கிருபதார சுவாமி வாலிபர்கள் வயோரிவர்கள் ஊழியர்கள் விசுவாசிகள் எல்லாருக்கும் பகுத்தறிவின் கிருமைய தாரா பகுத்தறிவின் கிருமையை தாராம் பகுத்தறிவின் வரத்தை தாரா அந்த ஒரு பகுத்தறிவினால் எல்லாரையும் யார் யாருடைய சரீரத்துல சாத்தானுடைய அந்த முள் இருக்கோ அதை கத்திர பிடுங்க சாத்தானுடைய தூதன் என்னை குட்டி கொண்டே இருக்கிறான்னு சொல்லலாம் எல்லா சரீரத்துலேயும் இருக்குது ஒரு சிலருக்குலாம் எலும்பில் வலி ஒரு சிலருக்கு இரத்தத்தில் வியாதி ஒரு சிலருக்கு இந்த ஊன்களுக்குள்ள கவுண்டிங் இல்லை மஜ்ஜை மஜ்ஜையில் ஊன்களும் ஒரு சிலருக்கு தலைவலி ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான முள் பயங்கரமான வேதனையில தான் போயிட்டு இருக்காங்க ஒரு சிலர்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க வியாதியில வேதனையில அவங்க வருஷ நிக்கிறவங்க ஜனங்க அதனால எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜோம் யார் யாருடைய சரீரத்துல வேதனைகள் பலவீனங்கள் முள்ளுகள் இருக்கோ கத்தரை அதெல்லாம் வேறோட பிடுங்கணும் சௌக்கியம் சுகம் ஆரோக்கியம் ஜீவனை கத்தர் கட்டிட முடியாது ஜோ ஒவ்வொரு சரீரத்திலும் போராடுகிற என் சரீரத்தில ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது பொருள் சொல்றாரே கச்சா யாருடைய சரீரெல்லாம் கூட்டுகிற கதா சாத்தானுடைய தூதனை புட்டுங்க ஊ ஊழியர்கள் விசுவாசிகள் யாருடைய சரீரங்கள்லாம் வேதனை இருக்கோ வேதனையை சிலுவைக்கு மாற்றோம் வேதனையை சிலுவைக்கு மாற்றோம் பல மக்கார மக்கார கதிகார தீரமான நாமத்தில் ஒவ்வொரு சரீரங்களிலும் போராடுகிற முள்ளுகளை புடுங்க வேதனையில இடம் ललल वेदनेगल वेदनेगल वेदनेगल मारटा ओ ओदरा ओदरा ओदरा ओदरा ओदरा ओदरा ओदरा ओदरा आमेन आमेन आमेन आमेन ஆமாம் கத்தர் அவனுடைய முள்ள பிடுங்க முடியா ஸ்தோத்திரம் வேணுவோம் ஆமாம் நம்முடைய விசுவாசிகள் ஆவிக்குரிய காரியங்களில் ஒருமணப்படணும் சில குடும்பங்களில் வீடு வாங்கிறது நிலம் வாங்கிறது ஊர் சுற்றுறது நல்லது கெட்டதுக்கு போகிறது வர்றது அதிலெல்லாம் ஒருமணமாக இருக்காங்க சொந்தக்காரங்களுக்கு போனால் புருஷனும் மனைவி பிள்ளைகள்லாம் ஓடிடுவாங்க வீடு கட்டணுன்னா ரெண்டு பேரும் நீ சம்பாதிக்கிறியா நான் சம்பாதிக்கட்டோமா நான் அடைக்கட்டா நீ அடைக்கட்டான்னு ரெண்டு பேரும் விழுந்து செஞ்சுருவாங்க ஆனால் இந்த ஜபத்துக்கு நீ போ நான் வரல நீ முன்னால் போ நான் பின்னால் வரேன் நான் கடைசியாக வரேன் ஜப்பம் பண்ணுவோமா இல்லை இல்லை நீ உட்காந்து ஜபம் பண்ணு ஊழியர்காரங்க வரங்க அப்போ நான் வெளியே இப்படி அது வந்து உலக பிரகாரமான காரியங்கள்ல அவங்களுக்குள்ளே என்ன இருக்குது ஒருமணம் இருக்குது அதாமுக்கும் எவ்வாளுக்கும் விழுகையில் ஒருமணம் இருந்துச்சு ஆனால் ஸ்பிரிச்சுவல் என்ன இல்லை ஆ நீ ஏன் அங்கே போன அந்த சத்தத்தை ஏன் கேட்ட அதை பிடிங்கிட்டியா சாப்பிட்டியா இதோட தொலைஞ்சு நீ ஆண்டோர் ஒருவரைக்கும் என்கிட்டே நினைச்சாத வராதன்னு சொல்லியிருக்கணும் அப்படியா நீ சாப்பிட்டியா டேஸ்டாக இருந்துச்சு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் சரி கொண்டா அப்படின்னு முடிஞ்சு போச்சுல இப்படிதான் அவங்க விழுந்தது ஸ்பிரிச்சுவல் அவங்களுக்குள்ள ஒருமணம் இல்லை விழுகையில் ஒருமனம் இருந்துச்சு அதே போல் வீடு வாங்குறது சொந்தக்காரம் வீட்டுக்கு போகிறது ஊர் சுற்றுறது நாலு நாள் டூரு உடனே அதுக்குலாம் எல்லாருக்குமே இருக்கு வருமானம் இருக்கு ஆனால் ஜபம் உபவாசம் தேவசமூகத்துக்கு போகிறது விஸ்வாசத்தை காத்துக்கொள்றது இந்த விஷயங்கள பார்த்தா ஒன்று முன்னால் போகும் ஒன்று பின்னால் வரும் அப்படி தான் இருக்கு பிள்ளைகளை வளர்க்குற ஆவிக்கு விஜயத்தில் வளர்க்கலாம்னா அதெல்லாம் வளர்ந்த பிறகு பார்த்துக்கலாம் இப்போ ஒன்றும் நீ ஒன்றும் குழப்பாத இதில் தான் அவங்களுக்குள்ள என்ன கிடையாது ஒருமணம் கிடையாது இதுதான் இன்றைக்கி அநேக இடங்கள் நடக்கும் சாரால வந்து காணானுக்கு போலாம் அப்படின்னு ஆபராம் கூட்டா வந்துகிட்டே இருப்பார் ஆனா சாரால் கண்டிக்க பிள்ளைய கண்டிக்க ஆரம்பிச்ச உடனே யாருக்கு ஒத்து வராது ஒத்து வராது பயணங்களுக்கு ரெடி வாழ்க்கைக்கு தெய்வீகத்துக்கு ஒத்து வர முடியாது இது ஒரு வீழ்ச்சி சபைக்குள்ள இருக்கிற ஒரு வீழ்ச்சி நம்ம வந்து மாம்சீகமான காரியங்களை எவ்வளவு ஒத்து போறோமோ அவ்வளவு ஆன்மீகத்துக்கு நினைக்கிறதில்ல நம்முடைய விசுவாசிகள் அநேகர் ஒத்து போறதில்லை ஒரு நல்ல குடும்பத்தில் நல்ல பையனுக்கு பொண்ணை முடிக்கணும் அப்படின்னு சொன்னா அப்பா ஒரு சைடில் போவாரு அம்மா ஒரு சைல்ல போவாங்க ஒன்னு பணத்தை பார்க்கும் ஒன்னு ஆவிக்குரியத பார்க்கும் அப்படித்தான் போகுது அப்படி பார்க்கும்போதுதான் பயங்கர குழப்பங்கள் சம்பவிக்கும் ஜோமோனுமா நம்முடைய விசுவாசிகள் சரி ஊழியர்கள் ஆனாலும் சரி ஆவிக்குரிய ஆன்மீக காரியங்கள்ல விசுவாசத்துக்குரிய காரியங்கள்ல தெய்வீகமான காரியங்கள்ல பரிசுத்தத்துக்குரிய காரியங்கள்ல ஒருமணமும் அன்பு உள்ளவர்களாக செயல்பட அதுதான் ஆவியின் ஒருமைப்பாடுங்கிறது ஒருமைப்பாடை காத்துக்கொள்ள எல்லாருக்குள்ள ஒரு அன்பு ஐக்கியத்தை ஒருமனாய் காணப்படுதுல ஒருமைப்பட்டு பிரயோஜன இல்லையே கச்சா உலக காரியங்கள்ல பண விஷயங்கள்ல சொத்து விஷயங்கள்ல படிப்பு விஷயங்கள்ல கல்யாண காரியங்கள்ல ஒருமனை பிரயோஜன இல்லையே கச்சா ஆன்மீகத்தில ஜபத்துல பரிசுத்தில விசுவாசத்துல பிரதிஷ்டைகள்ல ஆவிக்குரிய காரியங்கள்ல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஒருமணம் திருப்பிக்காய் ஆவிக்குரிய காரியங்கள்ல ஒருமணம் உள்ளவர்களாய் மாற்ற da da da da da di aradi da banadina manadina managana maniyadana குடும்பங்களுக்கு தீவிரமாய் பிசாசு போராடுறோம் அந்த குடும்பங்களை மறைக்கணும் வேலையடைக்கணும் அதிகாரம் அவித்து போடத்தக்கதா பொல்லாங்க ஒரு சிலருக்கு அவங்க தொழிலில் முன்னேறிடக்கூடாது குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டுறக்கூடாது ஆவிக்குரிய காரியத்தில் முன்னேறி வந்துடக்கூடாது விசுவாசத்தை காத்துக்கொள்ளக்கூடாது வியாதியில் சுகத்தை தெய்வீக சுகத்தில் நின்று பெற்றுடக்கூடாது உப உபதேசத்தில் வசனத்தில் கொஞ்சம் வாழ்க்கையை மாற்றணும்னு ட்ரை பண்ணுற யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு விரோதமாக அவன் எய்கிறது என்னதே அம்பலில் என்னதே அக்னி அஸ்திரம் பயங்கரமான போராட்டங்களை உண்டாக்கு அப்படி யாருக்கு விரோதமாகலாம் இந்த பொல்லாங்கன் அக்னி அஸ்திரங்களை எயிறானோ பரிசுத்த ஆவியானவர் அந்த குடும்பங்களுக்கு சாதகமாக இருந்து அவர்கள் பட்சமா இருந்து அது ஊழியர்களோ விசுவாசிகளோ அவருடைய சார்பில் கத்த நின்று அந்த வல்லமைகளை அவித்து போட முடியாது ஆண்டவரே யார் யாருக்கு உரோகமாய் எந்த ஊழியர்களுக்கு உரமாய் எந்த விசுவாசிகளுக்கு உரோகமாய் எந்த வாலிபருக்கு வாலிப பிள்ளைகளுக்கு உரோதமாய் தொழிலுக்கு உரோதமாய் குடும்பத்துக்கு உரோதமாய் சுகத்துக்கு உரோதமாய் தெய்வீகத்துக்கு உராய் பரிசுத்தத்துக்கு உரோதமாய் பொன் அனைத்தையும் நீ தவிடுபடி ஆக்கிற எல்லாவத்தையும்த்து போடணுமே என்னென்ன குடும்பங்களுக்கு உரணமாய் என்னென்ன ஊழியர்களுக்கு உரோலமாய் பொல்லாங்க அக்னி ஆஸ்திரங்கள் வரோம் அவித்து போயிடும் உம நம நம யார் யாருக்கெல்லாம் அந்த விரோதமாய் அந்த பொல்லாங்கிற அக்னி ஆஸ்திரங்கள் வருகிறதோ கத்திர அவைகள் எல்லாம் அழித்து போட முடியாது பண்ணுவோம் தன்னுடைய பிள்ளைக்காக இருபத்தி அஞ்சு வருடம் ஈசாக்கு தன்னுடைய தனக்கு சந்ததிக்காக எத்தனையோ வருஷங்கள் ஜபித்தான் இப்படி நீங்க பைபிளை படிச்சு பார்த்தீங்கன்னா அநேகர் பல காரியங்களுக்காக பல வருடங்களுக்காக மன்றாடி கொண்டிருக்கிற தன்மைகள் உண்டு ஆனா எல்லா முடிவு ஜெயமா இருக்கு அதுபோல நம்முடைய ஜனங்கள் எதற்கெல்லாம் போராடிட்டு இருக்காங்களோ வேலைக்காக விவாதத்துக்காக பிள்ளைகளுக்காக படிப்புக்காக சமாதானத்துக்காக தொழிலுக்காக நலத்துக்காக வீடுக்காக எதுக்கெல்லாம் மாத கணக்கா வருட கணக்கா கத்திரியை பாதத்தில் இறுதியை ஊற்றிக்கொண்டிருக்கிறார்களோ கத்திர எல்லாவற்றுக்கும் சீக்கிரத்தில் பதில் சொல்லும் ஐயா தெய்வ நியாயம் கட்டளை நீர் பேசும் தெய்வம் அல்லவோ நீர் கிரியை செய்யும் தெய்வம் அல்லவோ உன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தும் ஐயா நீர் மௌனமாயிராதேயோ நியாயம் செய்வோ எழுந்த ஆமா கத்த நியாயமான நிறைவான நேர்த்தியான பதிலை கட்லையிட போற அப்படின்னாலும் நம்முடைய பாஸ்டருக்காக ஜபம் பண்ணும் அது நம்ம ஒரு கடமை நாம் அதை செய்தேன் சும்மா கடமைக்காக ஜபிக்கிறது இல்லை ஜபத்தை கேட்டு கத்திர அவருக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கணும் அப்பத்தையும் இந்த நீரையும் கத்திர நீ செய்யணும் ஆசீர்விச்சு என்ன குடிக்கிறாரோ சாப்பிட்றாரோ முடியல அது எதை குடித்தாலும் அதை ஆரோக்கியமாக கத்திரின செய்யணும் மாற்றும் ரெண்டாவது சாப்பாட்டின் மேலே ஒரு வெறுப்புத்தன்மை இந்த சளி அதிக வர்றதுனால வாயு ஒரு மாறு இருக்கிறதுனால சாப்பாட்டு மேலே என்ன கிடையாது கிடையாது அந்த தன்மை மாறணும் கத்திர இந்த சளியை சாப்பாட்டு மேலே ஒரு நாட்டம் உண்டாகும் புசிக்கிற ஆகாரத்தை கத்திர ஆரோக்கியமாக மாற்றி அந்த சரீரத்தில் பலனை கட்டணும் கத்திர அற்புதமான ஒரு பலன் கட்டணும் கத்தர் என் ஜீவனின் கத்தர் அவருடைய ஜீவனுடைய பலனாய் வெளிப்பட்டு நல்ல ஒரு விடுதலை தரும் போராடுவோம் நாமத்தில் அனுப்பி குணமாக்குமாண்டவரை புசிக்கத்தக்கதாக புசித்து குடித்து பலன உதவி செய்யும் அந்தவரே ஆகாரத்தின் மேல ஒரு நாட்டத்தை உண்டு பண்ணுங்க தாவே ஆகாரத்தின் ஒரு நாட்டத்தை உண்டு பண்ண வேண்டும் ஆகாரத்தின் மேல ஒரு நாட்டத்தை உண்டு பண்ண அப்ப தெரிய அறிவில்தாவே ஆம் நம்முடைய பாசுக்கு நல்ல சோத்தை கொடுக்கணும் இன்னும் வியாதியாய் பலவீனமா இருக்கிற ஊழியர்கள் விசுவாசிகள் எல்லாரையும் கத்திர பலப்படுத்த முடியாது தம்முடைய தலைமுகால குணமாக்க முடியாது எல்லாரையும் கத்திர பரிசுத்துவங்களை குணமாக்க முடியாது ஸ்தோத்திரமணும் ஆமாம் அடுத்ததாக நாம் எவ்வளோ வேற சந்திக்கிறோம் எவ்வளவோ பேர் நம்மகிட்ட ஜபிக்க சொல்கிறாங்க ஈவன் வந்து ஒரு விசுவாசிகள்கிட்ட கூட எத்தனையோ பேர் என்ன செய்றாங்க உங்கள்ட்டலாம் ஜபிக்க சொல்கிறாங்களா ஆ எனக்கு வேலையே பிள்ளைகளுக்காக ஜெப்பீங்க வேலைக்காக ஜெபிங்க பிரச்சனைக்காக ஜபிங்க இப்படி நம்மகிட்ட ஒரு விசுவாசிகள்ட்டையே எவ்வளவோ ஜெப விண்ணப்பங்கள் வருது எங்களுக்காக ஜெபிச்சுக்கோங்க வீட்டு தனி ஜபத்தில் வச்சுக்கோங்க உபாச ஜபத்தில் வைங்க அப்படிங்கும்போது ஊழியர்காரங்கள்ட்ட எவ்வளோ பேர் கேட்பாங்க அதனால் நம்ம இடத்துல ஜபிக்க கொண்ட காரியங்களுக்கு நம்ம எவ்வளவோ காரியங்களுக்கு ஜபிக்கிறது இல்லை ஆனால் ஜபிச்சோன்னு போய் சொல்லுவோம் உண்மையாக அப்படின்னா ஜபிக்கிறேன்னு சொல்கிறல அப்படிமோ இல்லாட்டும் தோத்திரம் பண்ணுறோமோ இல்லை நினைவு வரும்போது ஜெபிப்போமோ ஆனால் எல்லாமே தவறு நாம் ஜெபிக்க வேண்டியது நம்மளும் விழுந்த ஒரு கடமை தாமில் சொல்கிற நான் அவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாவிட்டால் பாவம் செய்கிறவனாக இருப்பேன் அப்போ நம்ம ஜபிக்காமல் இருந்தால் பாவம் செய்கிறவனாக இருப்போம் நம்மள ஜபிக்க வேண்டி கொண்ட காரியங்களுக்கு அது ஒரு ஹெல்ப்பு அது பண ஹெல்ப் அல்ல என்னதே தெய்வ சமூகத்தில் அவனுக்காக நினைப்பூட்டுதலாக ஜபிக்கிற காரியம் அது போல நம்ம இடத்துல தூரத்துல இருந்து சமீபத்தில் இருந்தோம் என்னென்ன காரியங்களுக்காக உங்கள்கிட்ட நம்மிடத்துல யார் யார்ட்டெல்லாம் என்னென்ன வேண்டிகொண்டார்களோ அந்த காரியங்கள் எல்லாம் நினைத்து ஒரு விசையை ஜோம் பண்ணுவோம் கத்தர் நிறைவான பதிலை கட்டிட முடியா போராடுவோம் என்ன காரியம் கத்தர் நிறைவான பதிலை கட்டிட முடியா ஜபிக்கிறோம் <Sessizlik> ா <Sessizlik> <Sessizlik> <Sessizlik> அந்த ஒரு ஜெயிக்க வேண்டி எல்லாருடைய நல்ல பதிலு சார் இந்த காலை வழியில கத்திய சமூக வேண்டுதல்கள் விண்ணப்பங்களுக்கெல்லாம் சாயங்காலம் உள்ள பைபிஷடிய கத்தர் பொறுப்படுத்த முடியா கத்தர் நல்ல போதகராய் போதிக்க முடியா ஜோ கதடைச்ச முடியோம்மங்களை கேட்டபடி பதிலை தெய்வம் கட்டிட முடியா ஸ்தோத் ஓழியங்களில் நல்ல ஒரு விருத்தி வளர்ச்சி முன்னேற்றத்தை தரும் முடியாது பண்ணுவோம் குடும்பங்கள்ல விரித்தி ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் தரும் ஸ்தோதிரம் ஆவிக்குடிய ஜீவியத்தை கட்டிட முடியா ஸ்தோதிரம் பண்ணுவோம் ஆரோக்கியத்துல பிரயோஜனப்படுத்த முடியாது எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி சோதனம் பண்ணுவோம்